لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا وقال تعالى ايضا لقد منن الله على المؤمنين اذ بعث فيهم رسولا يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه وان كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم انما وقال صلى صلى الله الله الله عليه عليه وسلم وسلم صدق புகழ்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்க கூடிய அல்லாஹுக்கே சொந்தமானதாகும் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான அவர்களுடைய அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் கட்டளை சகோதரர்களே அல்லாஹுக்கே எல்லா புகழும் பாராட்டுகளும் அந்த அல்லா சுகா எங்களுக்கு சத்திய பாதையை காண்பித்து தந்தான் நாங்கள் முதலாவது எங்களோட உள்ளத்தில் ஒரு உறுதியாக நாங்கள் இருக்கோனும் நாங்கள் உறுதியோடு இருக்கோனும் நான் நேர்வழியில்தான் இருக்கிறேன் அதாவது எந்த மார்க்கத்தில் இருக்கிறேனோ எந்த புனிதமான இஸ்லாத்தில் இருக்கிறேனோ இது ஒரு சத்திய வழி இது உண்மையான மார்க்கம் என்ற உறுதி முதலாவது எங்களோட உள்ளத்தில் வரும் எங்களோட வாழ்க்கையில் குறப்பாடுகள் தவறுகள் முன்பெண்கள் அது இருக்க ஒவ்வொருத்தரும் திருத்திக் கொள்ளும் முயற்சியும் மார்க்கம் கவலையான விஷயம் என்னடா மார்க்கத்திலேயே மக்களுக்கு சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாஸ்தீக கொள்ளு கொள்ளுக பயங்கரமாக பரவி கொண்டிருக்கிறது மக்கள் எய்த்திஸ்டாக முஸ்லீம்கள் நாஸ்திகர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படியா கொண்ட பயங்கரமான கருத்துக்கள் உலகத்தில் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது சகோதரர்களே அல்லாஹு நெல்லடியார்களே நடப்பதெல்லாம் இயற்கையாகத்தான் நடக்குது நடக்குது என்ற கருத்து மற்றவர்களுடைய கருத்து சிலர்களுடைய சில மார்க்கங்கள்ல உள்ளவங்க கருத்து அது அந்த கருத்து இந்த பரிசுத்தமான தீ இருக்கக்கூடிய உள்ளங்களையும் வந்து கொண்டிருக்கிறது மிக பயங்கரமான ஒரு விஷயம் அதனால முதலாவது எங்களுடைய உள்ளத்தில் வர ஒரு உண்மையான நேரான சரியான ஒரு மார்க்கத்தில் இருக்கிறேன் கணியமான சகோதரர்களே எங்களுக்கு தந்தான் இந்த பரிசுத்தமான வழியை எங்களுக்கு காண்பித்து தந்தான் ஒன்று பெற்றோரின் மூலம் அல்லது மக்கள் இன்றைக்கு நிறைய இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் உலக அடிப்படையில் முழு உலகத்திலையும் ரொம்ப வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் லண்டன்ல ஒரு முயற்சி சில சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரர் அவர் மாற்று வழியில் இருந்தவர் வேறொரு மார்க்கத்தில் இருந்த சகோதரர் அவர் இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் அவர் பார்த்தார் இந்த பரிசுத்தமான தீன் இதுதான் உண்மையானது இதுதான் சரியான நேரான வழி இதில் முயற்சிகளை செய்தார் ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட பதினோராம் பேர் அவரது முயற்சி அவர் ஆரம்பித்த முயற்சி அதன் மூலம் நாற்பது நாடுகள்ல உழைப்புகள் இந்த தீனாத்த மக்களுக்கு இக்குள்ள வந்து கொண்டிருக்கிறாங்க வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்னரை லட்சத்துக்கு மேல மக்கள் களிமா சொல்றாங்க ஆனால் கவலையான விஷயம் இதனுடைய உண்மைய விளங்கி இந்த உண்மைய உலக மக்களுக்கு நாங்க எடுத்து சொல்லாத ஒரு குறைதான் இல்லை என்ற முழு உலக மக்களும் தாகத்தில் இருக்கிறார்கள் பசியில் இருக்கிறார்கள் சொல்லும் எப்படி ஒரு டெசர்ட்ல ஒரு பாலை வனத்தில் கடுமையான மக்கள் தாகத்தில் தடமாறி கொண்டிருக்கிற மாதிரி இன்றைக்கு உலகத்தில் மக்கள் ஹிதாயத்துடைய தாகத்தில் இருக்கிறார்கள் அந்த ஹிதாயத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறான் இந்த பரிசுத்தமான தீன் இஸ்லாத்தை அல்லா எங்களுக்கு தந்திருக்கிறான் இதற்கு ஒரு அடிச்ச மட்டுப்படுத்த அடிச்சி எங்களுக்கு நினச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இருந்திருந்தா நாங்க மசித் கேட்டுக்கொண்டிருப்போம் வேறொரு வணக்கத்தலத்தில் கேட்டு கேட்டுக்கொண்டிருந்திருப்போம் அல்லாஹ் பாதுகாத்தான் நபிக்கு அல்லா கொடுத்த பொறுப்பு பொறுப்பு கண்ணியமான நபிசல்ல பூர்த்தியான தீன இரவு பகலாக மக்கள்கிட்ட ஏற்றி வாங்கி அடி வாங்கி பைத்தியக்காரன் சூனியக்காரன் பாடகர் பொய்யன் எல்லா பேச்சையும் வாங்கி கொண்டு அந்த தாய்புடைய சம்பவம் எங்களுக்கு தெரியும் ஒவ்வொருவரையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அவங்க எப்படியா இந்த நபியுடைய உடல்ல இருந்து ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது சுபகான் அல்லா கண்ணியமான சகோதரர்களே நபி சொன்ன கருத்து உண்டு தான் யா நீட கோவம் இல்லை என்ற அது போதும் எனக்கு இந்த மக்களுக்கு எப்படி இல்ல தகையில் எனக்கு எந்த முறையில இந்த மக்களுக்கு இந்த அல்லாவை இந்த இஸ்லாத்தை விளங்கப்படுத்து தெரியாததுனால தான் எனக்கு இந்த நிலைமை என்று சொல்லிக்கொண்டான் நான் இந்த மக்களுக்கு எப்படி இந்த தீனை மார்க்கத்தை அறிமுகப்படுத்தும் என்ற விளக்கம் குறைந்ததுனால அதுக்குள்ள தந்திரமான முறையில் சொல்லாதது நோவிக்கிறாங்க நீ என்னோட கோபம் இல்லாமல் இருந்தா போதும் அதை தான் சொன்னாங்க அனுமதி கேட்டான் மலக்கின் மூலம் முழு உலகத்தாருக்கும் அருகொடையாக வந்தவன் சகோதரர்களே அன்றைக்கு துவா செஞ்சிருந்தாங்க மலக்குக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த தாயிப் அப்படியே மண்ணோட மண்ணா போயிருக்கும் அந்த முகமது பின் காசிம் அந்த தாயிப்பேர்ந்த வாலிபர் அவர் மூலமாகத்தான் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்த நாடுகளில் இருக்கிற மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அந்த தாய்பில இருந்து வெளியான ஒரு வாலிபர் மூலமாக நபி அண்டைக்கு மதுவா செஞ்சிருந்தாங்க மலக்கிடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருந்தாங்க அனுமதி கொடுத்திருந்தாங்க அந்த சந்தர்ப்பம் இல்லாம போயிருக்கும் எனவே கண்ணியமான சகோதரர்களே அந்த நபிக்கு ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை இரவு பகலாக பகலாக இந்த நபிசல்ல போதிசியாக ஒரு ஒரு கண்ணியமான நபி அழகுவாகிட்டாங்க எனவே அந்த வச்சு சொன்னாங்க சகாபாக்களுக்கு சொன்னாங்க அல்லாஹ் எனக்கு தந்த பொறுப்ப நான் உங்களுக்கு ஒப்படைச்சுட்டேன் இதடமாக என்ன சட்ட திட்டங்களை கட்டளை அறிமுகப்படுத்தினானோ அந்த தீனுடைய மார்க்கத்துடைய சுருக்கத்தை தான் அந்த பயன் தான் சொன்னாங்க இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு கேட்டாங்க ஒரு பெரிய பொறுப்பை படைச்சா அந்த பொறுப்ப நான் உங்களுக்கு ஒப்படைச்சிட்டேன் ஆதாரம் யாரு சொல்ல போறாங்க அங்கே நபி அலிசல்ல சொன்னாங்க ஒப்படைச்சேன் என்று இவங்க ஏற்றுக்கொள் இவங்க ஏற்றுக்கொண்டதற்கு நீ சாட்சி என்று பக்கம் காட்டி மூன்று தடவை சொன்னாங்க சொல்லிட்டு அதோட முடிச்சு கொலை இல்லியில இருக்கக்கூடிய நீங்க இந்த இடத்துல சமூகம் அளிச்சிருக்க கூடிய நீங்க இல்லாத மக்கள் வெளியில பெரியோர் கூட்டம் இருக்கிற அந்த இல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை கட்டாயம் எத்தி வைக்க நீங்க எத்தி வைக்கணும் என்று கட்டாயப்படுத்தி சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் சஹாபாக்கள் ஹஜ்ஜு அமலுக்கு பின்னால நபியுடைய பின்னால முழு உலகத்துக்கு போய் கடிதம் எதினாங்க முக்கியமான சஹாபி தைரியசாலி சொன்னாங்க இந்த கடிதத்தை அந்த அரசருக்கு ஏற்றுக்கொள்ள உலகத்தில் ஆக நிம்மதி சந்தோஷம் வெற்றி இந்த கலிமால தான் களிமாலே இந்த இந்த கடிதத்தை ஆறாம் ஆண்டு அனுப்பி வச்சாங்க போய் நான் போயிட்டு வாரேன் என்று சொன்னாங்க திரும்பி வருவனும் தெரியாது என்ற அரசர் அந்த காலத்தில் சூப்பர் பவர் அவங்க கையில் இருந்தது எல்லா சக்தியும் இருந்தது எனவே அனுப்பி வச்சாங்க அப்துல்லு அவன் கோட்டைக்கு போனாங்க அனுமதி கேட்டாங்க அனுமதி கொடுக்கப்பட்டது இவர்த கையில் இருக்கிற அந்த லெட்டர் அந்த கடிதத்தை மன்னன் சொன்னான் அதை எடுத்துக்கொண்டு வந்த கையில தாங்க அவங்கள ஒருவருக்கு சொன்னான் ஒன்றும் கணக்கில்லை அல்லாட கட்டளை நபியுடைய கட்டளை நிறைவேற்றணும் என்ற அடிப்படையில தைரியமாக போய் அந்த கடிதத்தை கையில கொடுத்தார் அவர் கடிதத்தை கொஞ்சம் வாசிச்சு அவருக்கு அந்த போட்டார் பின்னால வாழ்த்து விடுவானாக என்ற ஒரு லெட்டர் ஒரு கடிதம் கொடுத்தா போற அந்த போரவங்களை கண்ணியப்படுத்தும் அந்த கடிதத்தை கண்ணியப்படுத்தும் பலம் அதுதான் அதுக்கு மாற்றம் அவர் நடந்து கொண்டார் ரெண்டு பேர் அனுப்பி வைச்சான் அவங்க தாய்மூக்கு வந்தாங்க கேட்டாங்க இந்த முகம்மது அலி வசல்லம் எங்க இருக்கிறார் அவங்க சொன்னாங்க அவர் மதீனா எஸ்ரீப் மதீனாவுக்கு வந்தாங்க வந்து அவங்களுக்கு அவன் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தான் அந்த கடிதத்தை கொடுத்தாங்க அவங்க சொன்ன சொன்ன கருத்து என்ன என்றா நீங்க காலடிக்கு வாங்க நீங்க எனக்கு கீழே நீங்க என்னுடைய அடிமை என்ற மாதிரி ஒரு கருத்தை சொன்னான் நபி சல்லா அலி செல்லம் சொன்னாங்க அது நடக்க மாட்டாதுன்னு சொன்னாங்க இந்த வந்து சொன்னாங்க நீங்க இதை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் ரசூல் சிவிச்சாங்க சிரிச்சு கொண்டு சொன்னாங்க நீங்க போல நீங்க வந்து திரும்பி போக கூடிய நேரத்தில் அவன் இருக்க மாட்டான் கிஸ்ரா மன்னன் புதுனப்பட்டாங்க அதே போல இவங்க அவன் மகனே அந்த கிஸ்ரா மன்னனை கொலை செஞ்சான் கண்ணியமான சகோதரர்களே உமர் ரதி அல்லாத்துடைய ஆட்சி காலத்தில் ஹிஜ்ரி பத்தொன்பதாம் ஆண்டு ரோம் நாட்டு அரசன்ூப்ப அவனு கிட்ட தாவத்துக்காக அவன் ஏற்றுக்கொள் என்பதற்காக இந்த அப்துல்லா சிலர்களோடு சேர்த்து அனுப்பி வைச்சான் அனுப்பி வச்ச நேரத்தில் அவனும் மோசமாக நடந்து கொண்டான் மோசமாக நடந்து கொண்டான் போனவங்களை நீங்க ஆக இல்லை என்று அவங்களை எல்லாரையும் கொண்டு போடுவேன் என்று சொன்னான் என்ன செஞ்சான் தெரியுமா பெரிய ஒரு என்ன தாட்சி ஊற்றி போட்டு பொறிச்சான் உங்களோட நிலைமையும் இதுதான் உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது நீங்க நீங்க இந்த கிறிஸ்தவ தேர்த்து போங்க அவர் சொன்னார் நான் எடுத்துக்கொள்ள தயாரி இல்லை கொலை செய்ததுக்காக எடுத்துக்கொண்டு போன நேரத்தில் அரசன் கேட்டான் ஏன் அழுதிங்க நான் மவுத்துக்கு பயந்து அலை இல்ல எனக்கு ஒரு மவுத்து தானே இருக்குது என்ற உடல்ல இருக்கக்கூடிய ரோமம் முடியுடைய அளவு எனக்கு மவுத் இருந்தா நான் ஒவ்வொரு மவுத்தாக என்ற ஒவ்வொரு உயிரையும் அல்லாட பாதையில கடைசியாக அப்துல்லா நான் உங்களைய ரிலீஸ் பண்றேன் என்று சொன்னான் அப்துல்லாம் சொன்னாங்க என்னைய மட்டுமல்ல இணைய உடைக்கிற அவ்வளவு பேரையும் நீங்க விடுவீங்க மனசுல சொன்னாங்க இவன் ஒரு அல்லாட விரோதி என்னையையும் இந்த சகா வாக்களையும் பாதுகாக்கிறதுக்காக நான் அவன்ட் நெத்திய முத்தமிடுறது பரவாயில்லைன்னு சொல்லி அப்படி செஞ்சாங்க அவன் எல்லாரையும் விட்டான் உமர் ரதி அல்லாஹு தாலான் அவங்கள்ட்ட வந்தாங்க இவங்க இந்த போனவங்க உமர் ரதி அல்லாஹு அவங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொன்னாங்க அப்துல்லாஹின் புகழ்ந்தாங்க நீங்க ஒரு நல்ல வேலையை செஞ்சீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க முழு முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்த அப்துல்லாஹிபின் ஒவ்வொருத்தர பொறுப்பு என்று சொன்னாங்க முதலாவது நான் புத்தமிடுறேன் மோந்து கொள்றேன் என்றே முதலாவது உமர் ரதி அல்ல அவற்றிய முத்தமிட்டு ஏனையவர்களுக்கு முத்தமிட சொன்னாங்க நான் என்ன சொல்ல வரேன் நபியுடைய கவலை இதுவாகத்தான் இருந்தது வன் எந்த ஆட்சியில அதிகாரத்தில் எந்த பட்டம் பதவியில எந்த துணியாவோட இருந்தாலும் அவனுக்கு ஈமான் கிடைக்கல என்று அவன் நஷ்டவாலியா போயிருவான் அவன் நிரந்தரமான நரகத்துக்கு போயிருவான் அதனால எல்லா மக்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கணும் என்பது தான் நபியுடைய ஆசை எனவே மேலான சகோதரர்களே அந்த நபி பிறந்த மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வார மாதம் ரபி உல மாதம் எங்களால் என்ன செய்யலும் எங்களால இந்த காலத்துல கன்னியமான நபிய இந்த மக்களுக்கு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக நாங்க என்ன செய்யணும் எங்கி எந்த அடிப்படையில் இருக்கேன் அதைத்தான் நாங்க யோசிக்கணும் நாங்க மட்டும் ஒன்று கூடி நாங்க மட்டும் கண்ணியமான நபிய புகழ்ந்து நாங்க மட்டும் சாப்பிட்டு குடிச்சு அதோட முடிச்சு கொள்றோம் இதைத்தான் செஞ்சு கொண்டு எவ்வளவு நாளா பிரச்சனை இல்லை கட்டாய கண்ணியமான நபியை நாங்க ஆ நபியை நபியுடைய சிப்பாத்துகள் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை எங்களுக்குள்ள எந்த எங்கட மனைவி மக்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்குது நபியை பற்றி தெரியாது இன்றைக்கு அவனையும் இவனையும் உலகத்தில் இல்லாத காஃபில்கள் எல்லாம் அதெல்லாம் விளங்கி வச்சு நிற்கிறாங்க பிள்ளைகள் ஆனால் தெரியாது நபியுடைய வாழ்க்கை வரலாறு தெரியாது நபியுடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டால் தெரியாது நபியுடைய பிள்ளைகளிட்ட பேரை கேட்டால் தெரியாது எத்தனை ஆம்பளை பொம்புல பிள்ளைகள் ஏண்டால் தெரியாது இந்த நிலைமையில் எங்கட காலாத்தும் இருக்கிறது எனவே எங்களுக்குள்ளையும் நபிய புகழ்ந்து வாழ்க்கை வரலாறுகளை சொல்லி பேசி கதர்ச்சி விலங்கிக் கொள்ளும் நபியை கண்ணியப்படுத்தும் இந்த நாட்டில் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி மில்லியன் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க களிமா இல்லாமல் இருக்கிறாங்க அல்லாம தெரியாம இருக்கிறாங்க கண்ணியமான நபிய தெரியாம இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு நாங்க எப்படி இந்த ரசூல் அலஹி வசல்லம் முழு உலகத்தாருக்கும் முழு படைப்பினங்களுக்கும் அருட்கொடையாக வந்த நபிய எங்களுக்கு மட்டுமல்ல அவங்களுக்கும் அல்லாட ரசூல் ரசூல் தான் எனவே எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணும் எப்படி இந்த மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கலும் அதுக்கு நாங்கள் சில திட்டங்கள் எப்படி நான் எப்பயும் சொல்றது உங்களோடங்களை முன்னேற்றத்துக்கு எப்படி ரூம் போட்டு யோசிக்கிறீங்க சட்டாவோம் இருப்போம் அடிப்போம் பேசுவோம் எவ்வளவு யோசிக்கிறேன் கூட்டம் கூடுறீங்க அதுக்கு எவ்வளவு ஐடியாஸ் எடுக்கிறீங்க எவ்வளவு திட்டங்கள் போடுறீங்க எவ்வளவு முயற்சிகள் செய்றீங்க நானும் நீங்களும் எப்படி எங்கட யாவரத்தை எங்கட துனியாவுக்கு நாங்க யோசிக்கிறோமோ பிளான் பண்றோமோ கூட்டம் கூட்டுறோமோ முயற்சிகள் செய்யறோமோ இதே மாதிரி எங்களோட தீன் எங்களோட களிமா எங்கட இஸ்லாம் இதுவும் இதுக்கும் நாங்க யோசிப்போமா இருந்தா இன்றைக்கு இஸ்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு மார்க்க விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு அதை பத்தி டைம் இல்ல பிஸி அல்லது வேலை இல்லை டிரஸ்டிமாருக்கும் கூட போர்டுக்கு போர்டு மீட்டிங்குக்கும் கலந்து கொள்ள டைம் இல்ல டைம் இல்லாதவங்களை ஏன் தான் டிரஸ்டி போர்டில் போடுறாங்களோ தெரியாது அவங்களால எங்க ஊர்ல பெரிய மாற்றங்கள் உண்டாக போகுது நேரத்தோட வார தான் இது கண்ணியமா இப்ப பிளான் பண்ணுவோம் அந்த கடைசி தண்ணிச்சு சாதிக்க இயலாது குறைஞ்சது நபி சொல்லி செல்லம் அவங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு இந்த மக்களுக்கு இந்த செய்தியை எப்படி கொடுக்கிறாங்க அதுக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அந்த போட்டியில யார் ஃபர்ஸ்ட் வராரோ அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தங்க நாணயம் அவங்களுக்கு இப்படி பவுண்ட் ரெண்டாவது மூணாவது நாலாவது அவங்களுக்கு இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் இதை முஸ்லீம்களுக்கும் கொடுத்து விசேஷமாக முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு அவங்க அதே நாங்கள் இந்த இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு வந்தால் எங்களுக்கு இப்படி ஒரு தங்கம் ஒன்று கிடைக்கும் இவ்வளோ பொறுமதியான ஒரு சாமான் கிடைக்கும் என்ற யோசனையில் அவங்களுக்கு நாங்கள் புக்ஸ் நாங்கள் தான் கொடுக்கணும் எல்லாம் கொடுத்து இதை எழுத நேற்று கொடுத்த வேண்டாம் அவங்க எல்லாம் எழுதுவாங்க அவங்க எல்லாம் எழுதுவாங்க போட்டியில எப்படியும் வரட்டும் பிரச்சனை இல்ல ஆனால் அவங்க எழுதுறதுக்கு முன்னால வாசிப்பாங்க அவங்களோட இஸ்லாத்துக்கு ஹிதாயத்துக்கு காரணமா அமையும் அப்படி எல்லாம் நடந்திருக்கி இன்றைக்கும் திட்டம் போட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இப்படி யோசிக்கணும் எங்க வியாவரத்தை யோசிக்கிற மாதிரி கண்ணியமான சகோதரர்களே இன்றைக்கு யார்க்கையாவது ரசூல்லாவை பத்தி வந்து கேட்டா எத்தனை பேருக்கு முஸ்லீம்களுக்கு நான் கேட்கிறேன் கொஞ்சம் அமல் இவாதத்தோட இருக்கிறவங்க பத்தி சுருக்கமாக ஒரு பத்து நிமிஷம் அழகா விளங்கப்படுத்துற அளவுக்கு விளப்பம் எந்த எத்தனை பேருக்கு இருக்கு எங்களுக்கு நாங்களே விளங்கிக்கொள்ள இல்லை எங்களுக்கே சொல்லிக்கொள்ள தெரியா எங்களுக்கு ஒன்றுல கவலை இருந்தா தானே அதை பத்தி விளங்குவோம் அதை பத்தி படிப்போம் அதை பத்தி கேட்டால் விளங்கப்படுத்துறதுக்கு தயாராகும் எங்களுக்கு இனி அந்த பிக்கர் அந்த யோசனை இல்லைன்னா எப்படி மேலான சோதரர்கள் எங்களுக்கே தெரியாது அப்படி விளப்பம் இல்லாதவங்கள்ட்ட கேட்டு அவங்க மாத்தமான விளக்கங்களை கொடுத்து தான் நிறைய குழப்பம் அப்படித்தான் நிறைய குழப்பம் அவருக்கு இஸ்லாத்தை பத்தி அவர்த்த கேட்டு மாடு அறுக்கிறத பத்தி கேட்டா அவருக்கு விளப்பம் இல்லாம ஒரு விளக்கத்தை கொடுத்தா அவங்க விளங்குறாங்க அடையா இதுதான் இஸ்லாம் இப்படித்தானா இருக்கும் அவங்க எங்கள்ட்ட அதுக்கு சரியான பதில் சொல்லிக் தெரியாது நாங்கள் ஒரு புக் கொண்டு தயாரிச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட அறுபது பேஜ் இருக்காது சுருக்கமாக நபியுடைய பிறப்பில் நபியுடைய வரைக்கும் நபி பட்டம் கிடைக்கும் வரைக்கும் உள்ளத ஒரு பகுதி அடுத்தது நபியுடைய பின்னால அதுல இருந்து உள்ள விஷயங்களையும் நபியுடைய நல்ல குணங்கள் விசேஷமாக மற்ற மக்கள் களிமா சொல்லாத சகோதரர்கள் அவங்களோட உள்ளத்துல சில சந்தேகங்கள் இருக்கு தெவில்லாம இருக்கிறாங்க அது சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் நபியுடைய வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள் யுத்தங்கள் ஏன் ஏன் யுத்தம் செஞ்சாங்க அது காரணங்களோட வெலப்பம் இல்லாம தான் இருக்கிறாங்க நபியுடைய திருமணங்களை பத்தி அதுல ஒரு தெளிவு இப்படி ஒரு அறுபது பேஜில் உள்ள ஒரு அழகான புக் எழுதப்பட்டிருக்கு நிதா பவுண்டேஷனால் எழுதி இருக்கிறாங்க அப்ப அதை உங்களுக்கு ஏனும் அது அவ்வளவு இல்ல ஒரு முன்னூத்தி நானூறு ரூபா முன்னூத்தி ஐம்பது ரூபா நானூறு அதை கொஞ்சம் பிரிண்ட் பண்ணி அத பங்குடையும் ஏன் கருத்து இந்த மற்ற மக்களோட கலந்து வாழ்றோம் எங்க ரொம்ப தெளிவானது கேட்கிற அவ்வளவு கேள்விக்கும் எங்கள்கிட்ட பதில் இருக்கு பதில் நாங்க விளங்கிக் கொள்ள இல்ல எங்களோட மிஸ்டேக் எல்லா கேள்விக்கும் பதில் இருக்குறோம் நான் முஸ்லீம்ஸ் கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு அவங்களுக்கு இஸ்லாத்துறைய விஷயங்களை விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்களுக்கு கொஸ்டன் அவங்களுக்கு வேண்டிய கேள்வியை கேளுங்கேந்து நாங்கள் அவ சொன்னால் அவங்க சில கேள்விகள் கேட்குறாங்க அவ்வளோ கேள்விக்கும் தெளிவான புத்திக்கு படுற மாதிரி சயின்டிஃபிக்கலி அவங்களுக்கு பதில் சொல்லப்படும் அவங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்க இஸ்லாம் சாரி நாங்கள் விளங்கியிருந்த இஸ்லாம் வேறு என்றாங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே இதுதான் உண்மையான வியாபாரம் அல்ல எங்களுக்கு சொல்ற வியாபாரம் நான் ஒரு பிசினஸ் சொன்ன உங்களுக்கு சொல்லி தார் எங்களுக்கு அந்த ஆசையான வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு எந்த வார்த்தைகள் பிடிக்குமோ அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களைய அல்லா சொல்றேன் நல்ல வேலை நல்ல ஒரு தள்ளியோட சம்பந்தப்பட்ட கொடுக்கக்கூடிய நரகத்துடைய நெருப்புல இருந்து வேதனையில இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ் நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கக்கூடிய பிசினஸ் என்ன தெரியுமா நீங்க உடல் நேரம் காலம் அல்லாஹ் உங்களுக்கு தந்த பணம் அல்ல தந்தது கொள்ள பணத்தோட யாரும் இல்லை உடுப்பில்லாமத்தானே பிறந்தோம் இதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் அல்லா தன் எனவே உங்களோட உடலையும் பொருளையும் அல்லாவுடைய தீன் துஜாஹிதூன் என்ற அல்லாவுடைய இந்த கலிமா உலகத்தில் மேலோங்குவதற்காக நீங்க இதை பாவிக்கணும் இதை செலவழிக்கணும் இதுதான் உங்களுக்காக சிறந்த வியாபாரம் வியாபாரத்திலே ஆக சிறந்த பிஸ்னஸ் இது தான் நீங்க விளங்கி கொள்ளக்கூடியவங்களா இருந்தா விளங்கிக்கோங்க குரான் ஹதீஸ் ஈமான் இல்லாதவனுக்கு குரான் ஹதீஸ் வேலை செய்யவே ஆது படவே ஆது அவன் அதை கேலி கூத்தா எடுத்துக்கொள்வான் அதனால கண்ணியமான சகோதரர்களே அதுவாக நல்லடியார்களே அந்த புனிதமான அந்த ரபியுல் அவுவல் அதாவது ரபியுல் அவுவல் மாதத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான நபி அவங்க இல்லைண்டா நாங்க இல்லை அவங்க இல்லைண்டா எங்களுக்கு வழிகாட்டல் இல்லை எங்களுக்கு அல்லா தெரியாது எங்களுக்கு ஆகலம் தெரியாது எங்களுக்கு சொர்க்கம் தெரியா எங்களுக்கு வாழ தெரியா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அந்த நபி இல்லையென்றா அல்ல அந்த நபியின் மூலம் எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல விஷயங்களையும் சொல்லி தந்தான் அனுப்பியராக படிச்ச அருமை கற்றுக் கொடுக்க கூடியவராகத்தான் அல்ல என்னை அனுப்பியிருக்கிறான் நல்ல குணங்களை கம்ப்ளீட் பண்ணத்தான் அல்ல என்னை அனுப்பியிருக்கிறான் அதனால நபியுடைய நல்ல ஹிலாக்குகள் நல்ல தன்மைகள் நல்ல சிபாத்துகள் நல்ல பண்புகளை நாங்கள் எங்களோட வாழ்க்கையில உருவாக்கி கொண்டு கண்ணியமான சகோதரர்களே இந்த தீன் இதை என்னையோட முடிஞ்சிடக்கூடாது இதை எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் எல்லா மக்களும் இந்த வாழ்க்கையிலையும் நிம்மதி சந்தோஷமாக வாழணும் இதுக்கு அடுத்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை அந்த வாழ்க்கையிலே நிம்மதி சந்தோஷமாக மேலான சொர்க்கம் போகணும் என்ற அந்த நபியுடைய ஃபிகர் அந்த நபியுடைய கவலையோட நான் இன்னைங்களும் வாழும் கண்ணியமான சகோதரர்களே அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை அல்லாஹால எங்களுக்கு தந்திருக்கிறான் அதனால நாங்கள் ஒவ்வொருத்தர இன்றைக்கி எங்கெல்லாம் எங்கள்ட உங்களாலேயே தான் எங்களுக்கு பிரச்சனை இஸ்லாத்துக்கு பிரச்சனை முஸ்லீம்களாலே முஸ்லீம்களே முஸ்லீம்களை காட்டி கொடுக்குறாங்க முஸ்லீம்களே இஸ்லாத்துக்கு தடையாக இருக்கிறாங்க கவலையான விஷயம் தவறுகளை திருத்தோணும் கட்டாயம் ஆனால் திருத்தறதுக்கு முறை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஒத்தக மானத்தை போக்கி அவரை சீரழிச்சு அவரை கேவலப்படுத்தி அவரை மட்டன் தடுத்து மட்டம் தட்டி அப்படி திருத்துறது இஸ்லாம் சொன்ன முறை அல்ல அது இஸ்லாத்துக்கு மாத்தமான முறை அப்படி இவர் அப்படி செய்தது நன்மை என்று நினைச்சா இவர் நன்மை அல்ல பாவத்தை சம்பாதிக்கிறார் குளிக்க போயிட்டு சேத்த பூசின கதை ஆகிரும் அதனால தவறுகள் கட்டாயம் தடுக்கப்படுவனும் அதோட ஒவ்வொருத்தர மரியாதை கண்ணியம் பாதுகாக்கப்படுவோம் உலமாக்களை திருட்டுறது உலமாக்களை கேவலப்படுத்துறது உலமாக்களை சீரழிக்கிறது இவங்கத்தான் உலகத்துக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்ல வேண்டியவங்க இவங்கத்தான் குரான் ஹதீச இஸ்லாத்துக்கு எடுத்து மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியவங்க அவங்களால தான் தீன் பாதுகாக்கப்படணும் அப்ப அவங்கள சீரழிச்சா கேவலப்படுத்தினா மக்களிட உள்ளத்தை தவறான எண்ணங்களை போட்டா அவங்களோட பேச்சுக்கள் எடுபடாது சிலவங்க அலசி ஆராய்ஞ்சி ஒரு விஷயத்த விளங்குவாங்க சிலவங்க அலசி ஆராய இல்ல கேட்கறதெல்லாம் நம்பிடுவாங்க அப்படியே தான் அதிகமா இருக்கிறாங்க காதுக்கு முழு எல்லா செய்தியையும் அத நம்பிடுறாங்க ஒரு ஒரு மனிதன் பொய்க்கு இதே போதும் எது அவர் போய் சொல்ல தேவையில்லை மக்க அவண்ட செய்தி எல்லாம் இவர் எடுத்து வெளியே சொல்றது அதே அவண்ட பொய்க்கு போதுமே தான் அவர் அல்ல போய் சொல்றார் மக்கியவன் சொல்ற பொய்யை இவர் விழுங்கி இவர் மக்கியவனும் சொல்றார் அதே அவன் பொய்க்கு போதும் வேண்டாம் அதனால் இந்த தீனை பாதுகாக்கணும் இந்த இஸ்லாத்தை நாங்கள் பாதுகாக்கணும் இந்த இஸ்லாம் முழு மனிதர்களுக்கும் சொந்தமானது இந்த இஸ்லாம் எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் இஸ்லாத்தை கொண்டு மட்டும்தான் உலகத்துடைய தகவல பிரச்சனையை தீர்க்கலும் வேற ஒன்றாலை ஒன்று செய்யலாம் அதிகாரங்கள் இந்த பட்டம் பதவிகள் எல்லாம் எடுத்து கொலுமி வச்சிருக்கிறார் அதையால் ஜெயிலுக்கு போனார் என்று அந்த போட்டோ காலி அடுப்படையில் போட்டுவார் எங்கேயாவது ஒரு மூலையில போடுவார் எவனாவது ஜெயில இருக்கிறவரை போயிட்டு அவரோட நீண்டோ எடுத்து கொழுமி வைக்கிறாங்களா அப்படி செய்து இல்லை யாரும் அதனால இந்த கண்ணியங்கள் துனியாவுடைய கண்ணியங்கள் துனியாவுடைய பட்டம் பதவிகள் துனியாவுடைய ஆட்சி அதிகாரங்கள் இது ஒன்று நிலையானது இல்லை நிரந்தரமானது நிலையானது நிரந்தரமானது தீன் தீன கொண்டு அல்லா தரக்கூடிய கண்ணியம் நிரந்தரமானது துனியாவிலும் கண்ணியம் கபூர்லையும் கண்ணியம் ஆகிறத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் கண்ணியம் சொர்க்கத்திலையும் கண்ணியம் அதனால சகோதரர்களே அல்லாஹ் எங்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் அவன் விரும்பக்கூடிய வழியில வாழ்ந்து மரணிக்க அல்லாஹ் எங்களுக்கு தொப்பி செய்வானா கண்ணியமான நபிய மஹப்பத் வச்ச கூட்டத்துல அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா நபியுடைய சுண்ணத்துகளை மதிச்சு கண்ணியப்படுத்தி அதை பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்கி வைப்பானா யா அல்ல முஸ்லீம்களை விஸ்லாத்தையும் பாதுகாப்பாயா முஸ்லிம்களை விஸ்லாத்தையும் கண்ணியப்படுத்துவாயா யா ல்லா இந்த நாட்டிலே நல்ல நிலைமைகளை உருவாக்குவாயா இந்த நாட்டிலே நல்ல ஆட்சியாளர்களை தகுதியானவர்களை நீயே உருவாக்குவாயா நாட்டுக்கு மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களை உருவாக்குவாயா எங்களுக்கு உன்னுடைய பாதுகாப்பை தவிர எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது எங்களை பாதுகாப்பாயா அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நீ உதவி செய்வாயா குறிப்பாக ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் பெண்கள் பிள்ளைகள் அநியாயமாக சுட்டு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா நீ ரோஷம் உள்ளவன் யா அல்லா இந்த யுத்தத்தை முழு உலக மக்களுடைய இதாயத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா படிப்பிப்பாயா நீயே ஒரு எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை கரிமாவோடு ஆக்கி வைப்பாயாக